அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு ஆழ்வினை உடைமை என்ற தலைப்பில் உள்ள அதிகாரத்தின் கருத்துகளை ஓரளவு ஆராய்ந்து நிறைவு செய்திருக்கிறோம் அதனுடைய சாரத்தை இப்பொழுது பார்க்கலாம் ஒன்று முதல் ஐந்து குரட்பாக்கள் நேற்று நிறைவு செய்தோம் ஆறாவது குரட்பா முயற்சி திருவினை ஆக்கும் இன்மை புகுத்திவிடும் தலைவன் இடைவிடாது மேற்கொள்ளும் முயற்சியானது நாட்டின் அல்லது நிறுவனத்தின் அல்லது குடும்பத்தின் செல்வத்தை அதாவது அமைச்சு நாடு அரண் பொருள் படை நட்பு ஆகியவற்றை இன்பமுடையதாக ஆக்கி வளர்க்கும் முயற்சியற்ற தன்மை செல்வமின்மையை வறுமையை தோற்றுவித்து வளர்ச்சியை அழித்து துன்பமுடையதாக ஆக்கிவிடும் மடி உளாள் மாமுகடி என்ப மடியிலான் தாழ்வுளாள் தாமரையினாள் இது ஏழாவது குரட்பா கரிய மூதேவியானவள் அதாவது வறுமை ஒருவனது சோம்பலிலே குடியிருப்பாள் ஸ்ரீதேவியானவள் அதாவது செல்வம் சோம்பலில்லாதவனது முயற்சியிலே குடியிருப்பாள் என்று அறிஞர் சொல்லுவர் ஆறு ஏழு இரண்டு குரட்பாக்களும் செல்வ வளர்ச்சிக்கும் வறுமைக்கும் காரணத்தை உணர்த்தின முயற்சியும் முயற்சியின்மையும் தான் காரணம் எட்டாவது குரட்பா பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவு அறிந்து ஆழ்வினை இன்மை பழி முன் செய்த நல்வினை பயன் இன்மை எவருக்கும் குறையாக அல்லது குற்றமாக கருதப்பட மாட்டாது அறியப்பட வேண்டியதை முயன்று அறிந்து முயற்சியுடன் செயல்புரியாமல் சோம்பி இருக்கும் தன்மையே குற்றமாகவும் குறையாகவும் கருதப்படும் முந்தைய குரட்பாவில் முயற்சியாளனிடத்தில் திருமகள் என்ற கருத்து உபதேசிக்கப்பட்டது இக்குரட்பாவில் முயற்சி செய்யாமல் இருப்பது குற்றம் என்று உபதேசிக்கப்பட்டிருக்கிறது ஒன்பதாவது குரட்பா தெய்வத்தானாகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் முன் செய்த தீவினைகளால் இப்பொழுது மேற்கொள்ளப்படும் வினைகள் பயன்களை தராவிட்டாலும் தளராமல் இடைவிடாமல் மேற்கொள்ளப்படும் முயற்சியானது உயிர் தனக்கு இடமாகிய உடலின் முயற்சிக்கேற்ற பயனை உறுதியாக கொடுக்கும் முன்வினையை கருத்தில் கொள்ளாமல் முயல வேண்டும் என்பதும் அம் முயற்சி ஒருபோதும் வீண் போகாது என்பதும் கருத்து பத்தாவது குரட்பா ஊழையும் உப்பக்கம் காண்பர் உலைவு தாழாது உயற்றுபவர் மன உழைச்சல் இல்லாமல் தளர்ந்து விடாமல் முயன்று செயலாற்றுபவர் பயனை தராமல் தடுக்கும் முன்வினை ஆற்றலையும் நீக்கும் வல்லமை உடையவர் ஆவர் எட்டு ஒன்பது பத்து குரட்பாக்கள் பயன் கிடைக்காவிட்டாலும் முயற்சியை விட்டுவிடக்கூடாது என்று உணர்த்தின மேலும் இடைவிடாது முயற்சித்தால் பயன் நிச்சயம் கிடைத்தே தீரும் என்பதையும் உணர்த்தின இந்த அதிகாரத்தின் கருத்துகளை மீண்டும் சுருக்கமாக ஒரு வரியில் காண்போம் ஒன்று முடியாதென்று கருதி எதையும் கண்டு தளராமல் உறுதியோடு முயற்சி செய்க இரண்டு முயற்சி செய்யாமல் செயலை ஒழித்து விடுபவனை உலகம் பழித்துவிடும் மூன்று முயற்சி உடையவனே பிறருக்கு உதவும் பெருமிதத்தை அடைவான் நான்கு முயற்சி இல்லாதவன் பெருமை அடையமாட்டான் ஐந்து முயற்சியுடைய குலமகன் தூண் போன்று எல்லாரையும் தாங்குவான் ஆறு முயற்சி இல்லாதவன் வறுமையை அடைவான் ஏழு மூதேவிக்கு இருப்பிடமாகிய மடியை விடுத்து திருமகளுக்கு உறைவிடமாகிய முயற்சியை கைக்கொள்க கொள்க விதியை நினைத்து முயற்சியை கைவிடுதல் பெரும் பழிக்கு இட்டு செல்லும் ஒன்பது வினைப்பயனால் உரிய பலன் கிடைக்காத போதும் முயற்சி பலன் தந்தே தேரும் பத்து தாழ்வர முயல்பவர் ஊழையும் வெல்வர் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு